சதாசிவரம்பியமியமாதியப்பந்தே குருபரம்ப்பமதிபரானம் லோக்கியம் शैशव शसपाद्रूद्रपाश्यत वंदे भगवुन स्वत वै ऋकारस्तर्त अति गुर दीये गुरुरात्मेदी गुरु गुररात्मे मूर्तिभागिने व्योम व्यादेहाय தஷிணா நம பதிரங்கே சூணுமே பசியேஷிஜா ஸ்திரைரங்கை துஷுவை யயுனோசிர ओम गुरुभ्यो ஸ்வஸ் அரிஷனேமி நம பரி கமச்சிதா ேத மாஸ்திாம் சபிச்சேத் சமித்தியம் ப்மனிஷ்ட இது வந்து முதல்ல வந்து தர்மப்படி வாழணும் அப்படி தர்மப்படி யாரு வாழ்கிறார்களோ அவர்கள் வந்து ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது கர்மயோகம் போன்ற பலவிதமான சாதனைகளால பல்வேறு விதமான சாதனைகள் சாதனைகள் பண்ணி தன்னை வந்த உயர்த்தி கொண்டவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி அப்படிப்பட்டவர்கள் விவேகி பிராமணா வைஸ்மேன் அவன் என்ன செய்யறான்னா இந்த லோகத்தை பரீட்சை பண்ணி பார்த்து எது சரி எது தவறு அப்படின்றத யோசிச்சு தர்ம அதர்மாக்கு பிறகு எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிலாம் விவேகி பண்ண அதனால அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் கர்ம பலம் நாம் அடையிற கர்ம பலம் அனித்தியம் அவன் கண்டுபிடிச்சிட்டான் நாம எதெல்லாம் சாத்திய வஸ்துவா இருக்கிறதோ அது சாதனையினால கர்மத்தினால செய்யறது எதுவோ அதெல்லாம் அனித்தியம் இது வாழ்க்கையில் வரக்கூடிய லாஸ்ட் ஸ்டெப் அதனால அவ்வளவு வர முடியாது நாம லௌகிக வாழ்க்கையில் அதனால இந்த அனித்தியம் வந்து நமக்கு இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையிலே தெரியுது ஓகே பழைய இல்லை அனித்தியம் ஆயிடுச்சு பழைய காலு கையெல்லாம் நம்ம கிட்ட இல்லை இப்போ இப்போ வந்து நாலு படி குதிச்சு போகிற முடியல எல்லாம் தெரியுது இருபது வெளியே நாட்டு நாற்பது அதனால டிஃப்ரெண்ட் தெரியுது அனித்தியம் தெரியுது எவ்ரி எவ்ரி டே இண்டிகேஷன் கொடுக்குற அனித்தியம் அப்போ சோ அதனால இங்க என்ன சங்கரா என்ன சொல்றாரு இதுக்கு கமெண்ட்ரி எப்ப வந்து இவனுக்கு வைராக்கியம் வருதுன்னா கர்ம இருக்கிற இச்சா போயிடுத்துன்னா கர்மத்தில் ஆட்டோமேட்டிக்கலி அவனுக்கு விட்டுடுவான் ஓகே நமக்கு எங்க பிரவிறத்தி ஆகும் எது மேல வந்து பலன் கிடைக்கிறதோ அங்க பிரவிறத்தி நடக்கும் இங்க பலன் எனக்கு தேவையில்லை இந்த பலன் தேவையில்லை அப்படி சொல்லிட்டான் நம்ம அங்க பிரவிறி பண்ண மாட்டோம் ஓகே அதனால சாத்திய வைராக்கிய பிராப்தே சாத்திய வைராக்கிய பிராப்தே சாதனா வைராக்கியம் அபி ஓகே சாத்திய சாத்தியத்துல வைராக்கியம் வந்து சாதன வைராக்கியம் இருக்கும் இப்ப நான் சிங்கப்பூர் போறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் எனக்கு என்ன பிளைட்டை பத்தீங்கன்னா ஏர் பத்தீங்கன்னா இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஓகே சாத்தியம் முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க போறது முடிவு பண்ணிட்டான் அது எப்படி போறது எங்க வாங்கிறது எங்க டிக்கெட் வாங்கிறது எல்லாம் இருக்கிறது எவ்ரிதிங் டென்ஷன் சோ அது இல்லைன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது சம்பந்தமான சாதனைல எனக்கு அக்கறையும் கிடையாது கவலையும் இல்லை அப்போ சாத்திய வைராக்கிய பிராப்தே சாத்தியத்துல பிராப்தம் வைராக்கியம் வந்துருச்சுன்னா சாதன வைராக்கியம் அபி பிராப்தே ஆர் கர்ம பல வைராகிய பிராப்தே கர்ம பல வைராக்கியத்தில் பிராப்தம் பிராப்தம் வந்து அடைஞ்சுட்டான் ஆட்டோமேட்டிகலி கர்ம வைராகிய பிராப்தி ஓகே அப்போ என்ன ஆகும் அப்ப கர்ம வைராக்கியம் மீன்ஸ் கர்ம காண்ட வைராக்கியம் கர்ம காண்ட வைராக்கியம் மீன்ஸ் என்ன ஞான காண்ட பிரவிறி ஓகே அப்ப அதை விட்டுட்டு இங்க வரம்னா என்ன அர்த்தம் இப்ப வீட்டுல இருக்க டிவி மத்தது சோமனி இத்தியாதி எல்லாம் இருக்கிறது இல்லையா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் இங்க வந்திருக்கோம் அப்போ அதில இருந்து நமக்கு கொஞ்சம் இன்டைரக்டா ஏதோ வைராக்கியம் வந்திருக்கிறதே அதனால தான் இங்க வந்திருக்கோம் அப்போ கிருத்த எனக்கும் கிருத்த இணைக்கும் கர்மத்துல என்ன பிரயோஜனம் இங்க கேள்வி கிடையாது ஆட்சேபம் கொஸ்டின் வேற ஆட்சேபம் ஓகே ஆட்சேபம் கிருத்த இணைக்கும்னா கர்மத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரியுது கர்ம பலம் அனித்தியம் வைராக்கிய நிறைய பேருக்கு அதிர்ச்சி இருக்கிறது வைராக்கியம் பேசினீங்கன்னா அதிர்ந்து போயிடுவாங்க எஸ்பெஷலி இந்த பாரினர்ஸ் இருக்காங்க அவனுக்கு வைராக்கியம் அலர்ஜி ஓகே எடுக்கிறது போக அனுபவிக்கணும் அனுபவி ராஜா அனுபவி அது போய் வைராக்கியம் விடுறதா அப்படின்னா அதனால் நைஸ்லி டாக்கை வர பரம்பூஜனையை நம்ம பூஜ்ஜிய சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு அழகாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ பியூட்டிஃபுல் அது எல்லாருக்கும் ஒத்து வரா மாதிரி இருக்கிறது அது என்னன்னா வைராக்கியம் மீன்ஸு விருப்பு வெறுப்பு அற்ற நிலை விருப்பு வெறுப்பு அற்ற நிலை வைராக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னென்ன நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான்லாம் அப்போல்லாம் வந்து இந்த டீனரி பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன் நான் போனேன்னா ஸோ நைன் வெயிட் பண்ணுவோம் நைன் நைன் ஏ பஸ்ன்னா எதுக்குன்னா செட்பட்டுக்கு போவோம் சேத்பட்டுக்கு அது போறது பஸ் அந்த பஸ்ஸு போறது ஒண்ணு சைக்கிள்ல போனோம் இல்லாட்டி பஸ்ல போகணும் ஓகே சில சமயம் பஸ்ல போறோம் ஒரு தனி ஜாலியா இருக்கும் ரொம்ப ரேர் அது பஸ்ல போறது பஸ்ல போறது ஒரே ஆனந்தமா இருக்கும் இந்த நைன் ஏல வெயிட் பண்ணி போறது சும்மா இதுக்காக போறது வேற எங்க போறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவான் அதனால நைன் ஏன்னா இப்ப செட்பட்டு பஸ் வருமானு காத்திருப்போம் அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பஸ் இருக்கும் லெவன் துல வைராம் ஒரு அதை பத்தி கவலை கிடையாது பெட்ரோல் போட்டிருக்கானா டீசல் போட்டிருக்கானா அடிச்சிருக்கானா இல்ல நல்ல டிரைவரா அதை பத்தி கிஞ்சித்து கவலை இல்லை ஏன்னா அதுல நான் போறதுல அதனால அது வராதனாலே டுவல் எனக்கு வராதுனால துக்கமோ இல்ல பஸ்ட் கிளாஸ் வந்து வந்து போறதுனால எனக்கு சுகமோ விருப்பு வெறுப்பு கிடையாது புரியுதுல எனக்கு பர்டிகுலர் விஷயம் 9A ஏ வரணும் அதுல தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இதுக்கு தாம்பா வைராக்கியம் ஓகே எப்ப உனக்கு வந்து மோட்சத்தில் குறிக்கோள் ஆயிடுத்தோம் அர்த்தக்காம நமக்கு அதை பத்தி கன்சிடரே பண்ண தேவையில்லை அதுல எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி வைராக்கியம் வந்தது விருப்பு வெறுப்பு அற்ற நிலை ஏன்னா என்னுடைய கோல் டிஃபரெண்ட் என்னுடைய குறிக்கோள் டிஃபரெண்டா இருக்கிறது அதனால அர்த்தக்காம பத்தி எனக்கு அதுல கவலையே இல்லை எனக்கு அதனால இதற்கான வைராக்கியம் வைராக்கியம் எந்த குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கு ஈடுபட மற்றது உங்களை பண்ணாது அப்போ இந்த கர்ம பத்தி கர்ம கர்ம இதை பத்தின ஐடியா உங்களுக்கு இருந்தா தான் மோட்சத்தை பத்தின ஐடியா உங்களுக்கு பிரவர்த்தி நடக்கும் இந்த கர்மனா கிம் பிரயோஜனம் கர்மா ஆயாச பகூலேன கர்மா ஆயாச பகூலேன ஆயாசனா டென்ஷன் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் ஆல் தான் கர்மா ஆயாச ஆயாசனா வைத்திக கர்மா எடுத்துக்குமோ சொன்னாருக்கும்போது அந்த சாஸ்திரிகள் இன்னொரு ரெண்டு மூணு இடத்துல ஒத்துன்றிருப்பாரு அவர் என்ன செய்யறது இவருக்கு குழந்த பிறந்த ஒன் இயர் ஆன கர்மா கர்மா மீன்ஸ் ஒர்க் எடுத்துமாந்துள்ளது நிறைந்துள்ளது கர்மா அப்பட அப்போ கர்மா அனர்த்த சாதனை அனர்த்த சாதனை கர்மா அதனால அவனால என்ன சொல்றாரு இதெல்லாம் வந்து சங்கராவோட இன்டர்பிரேட்டர் ஓகே அதனால இவன் வந்து புரிஞ்சுண்டு கர்மத்திலிருந்து வித்ராயில் பண்ணி ஞான காண்டத்துக்கு வந்திருக்கான் சும்மா ஒண்ணும் வரல இதெல்லாம் பரீட்சை பண்ணி ஓ இதுல இத்தனை கஷ்டம் இருக்கிறது நாமே பட்டிருக்கேன் கஷ்டம் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டிருக்கான் படாத பாடு படுறான் நம்ம ஒரு கர்மம் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண இப்ப வந்து கேம்ப் எல்லாம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு வந்துடும் நீங்க ஒருத்தர் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் தெரியுது ஓ இவ்வளவு இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கா புரியுறதா அப்போ நம்ம கேம்ப் பண்றது அப்படியே எட்ட நம்பரா அப்படி கேக்குறிய அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்க ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த பஸ் ஒழுங்கா வரணும் அது கோனை கிண்டி போயிட்டு இருக்கூடாது ப்ராப்ளம் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் மேல ஸ்ட்ரெஸ் திடீர்னு வந்துட்டா அவன் வந்து பண்ணி பார்த்தா நாலு பஸ் வந்து நிற்கிறது ஸ்டேஷன் பக்கத்திலே ஸ்டேஷன் அந்த பஸ் பக்கத்திலேயே மழையில் நடைஞ்சிருக்கா அந்த பஸ் என்னதுன்னு தெரியல எங்க பஸ் எங்க பஸ் பஸ் பக்கத்திலே நின்றுதா பிகாஸ் கர்மா கர்மா மீன்ஸ் ஓகே ஸ்ட்ரெஸ் அதனால ஞானகண்டம் எப்படி ஞானகண்டம் அபயம் சிவம் அகிருதம் பதம் அது அபயம் பயம் பெற்றது எப்படிப்பட்டது அது பயம் இன்செக்யூர் கிடையாது இன்செக்யூர் நமக்கு எப்ப பயம் வருது ஹெல்த் பத்தி பயம் இருக்கிறது இல்லையா அப்புறம் வெல்த் பத்தி பயம் இருக்கிறது இது என்னைக்கா ஒரு நாள் போயிடும் இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தா அது கொஞ்சம் அதுவே இப்ப சந்தோஷமா இருக்க முடியல அடுத்த நிமிஷம் என்ன என்ன ஆயிடுமோன்றது ஒரு பயம் வந்திருக்கிறது ஓகே எப்ப எவன் அடிச்சுட்டு போடுவான்னு தெரியல இருக்கிறது ஓகே அதுக்கப்புறம் வந்து நமக்கு எல்லா வரது கூடம்ம கட்ட ஒரு யார் அபயம் பயம் இல்லாதது சிவம் மங்களம் சிவம்னா மங்களம் இது மங்கலம் புரிந்தது இந்த இடத்துக்கு வந்து உனக்கு ஆனந்த புருஷன் அகிருத்தம் இது கிருத்தம் இல்ல செயல்பட்டது இல்ல இது செய்யப்படாதது சோ அதனால பதம் இதுதான் பதம் இதுதான் குறிக்கோள் இதுதான் அடைய வேண்டிய விஷயம் பதம் அதனால சோ நமக்கு என்னன்னா எல்லாம் போயிடுமோன்ற பயம் இருக்கு இல்லையா அந்த போயிடுமோன்ற பயம் போயிடும் இந்த ஞான வந்தா எல்லாம் என்ன விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு அந்த பயம் போயிடும் அதனால ஞானகாண்டத்துக்கு வாங்க அப்ப நமக்கு ரெண்டு விதமான பலம் இருக்கிறது பிரயோஜனம் இருக்கு ஒன்னு கர்மத்தினால் அடையக்கூடிய பிரயோஜனம் இன்னொன்னு பிரயோஜனம் ஓகே கர்மத்தினால் அடையக்கூடிய கர்ம பலம் கொடுக்கிறது அனித்ய பலம் ஞான காண்டம் கொடுக்கிறது நித்திய பலம் அதனால அதனால நீ இந்த இடத்துக்கு நித்திய கர்ம பலன் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா நித்திய பலன் கிடைக்கிறது முடிவாயிடுச்சு ஓகே என்னம்னனம் நிதி அதனால இதுவும் அநித்தியம் தானே அப்படி கேள்வி கேட்கலாம் இதுவும் அநித்தியம் கூட அநித்யம் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு நம்ம தான் எடுக்கலாம் அதுல வந்து சோ நோ நோ நோ இது கிடையாது அண்டர் தத்்திருத்தானம் அம்ித்தியஸ்து பரவித்யா அகிருத்த பிரம்மன் அதை அறிவதற்காக அந்த பிரம்ம வஸ்துவை தெரிவதற்காக விஜயானம் விஜானம் என்ன விசேஷ ஞானம் விஜயானம் மீன்ஸ் விசேஷ ஞானம் So what do you mean வாட் யூ மீன் பை விசேஷம் இல்லையா விசேஷ ஞானம்ன்றது அபரோக்ஷான ஒன்னும் நீங்க சொல்லவே இல்ல மாத்தி மாத்தி சொல்லி விஜான் அர்த்தம்னா விசேஷம் சொன்னீங்க விசேஷ ஞானம் அபரோக்ஷானம் சொன்னீங்க இது வரைக்கும் சொல்லாத புரியாத பாஷில் தான் பேசிருக்கீங்க அப்ரோக்ஷானம்னா என்ன சோ அபரோக்ஷானம் இஸ் விசேஷ ஞானம் நித்திய வஸ்து கால்ட் ஞானம் தர் நித்திய வஸ்து கால்ட் ஞானம் ஐ எம் தித்திய வஸ்து இன்னும் புரிய பிரம்மன் நித்திய வஸ்து பரோட்ச ஞானம் அதுக்கு பேர் பிரம்மன் நித்திய வஸ்து அந்த பிரம்மன் இருக்க ஈஸ்வரன் கடவுள் அவர் வந்து நித்திய வஸ்து அப்படி சொன்ன அது ஞானம் அந்த ஞானம் பரோக்ஷானம் ஓகே சோ இப்ப இப்ப வந்து கைலாய மலை இருக்க வெள்ளி பனிமலை மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது ஞானம் அதையே போய் பார்த்துட்டீங்கன்னா அது அபரோக்ஷானம் ஓகே அப்போ பிரம்மன் நித்திய வஸ்து ஞானம் பரோக்ஷம் ஐம் பிரம்மன் ஞானம் ஐயம் த ஞானம் அபரோக் ஞானம் ஓகே சோ அப்போ விஞ்ஞான கீதா சொல்றது ஞான விஜான திருப்தாத்மா ஞான விஜான யோகா யோகா அப்படி சொல்றது விஜானம் இப்ப ஞானம் என்றால் பரோட்ச ஞானம் நித்ய அஸ்தி விஜானம் என்ன அபரோக்ஷானம் நித்ய அஸ்மி நித்ய அஸ்மி நித்ய அது நித்தியமாக இருக்கிறது அது வந்து ஞானம் பரோட்சங்கானம் நித்ய அஸ்மி நான் நித்தியமாக பர்மனன்ட் ஐ எம் தர்மனன்ட் அஸ்மிஸ் ஐம் அஸ்மி ஓகே அது அப்புறம் பார்த்து போட்டுக்கோ அஸ்மி அப்படின்னு நான் அஸ்மி அப்படி வந்த ஒண்ணு யாரு வரா இப்படி அவனுக்கு பேர் தான் ஜிக்னாசு இப்படி புரிஞ்சுன்னவ யாரோ ஜிக்னாசு அந்த ஜிக்னாசு ஜாத்தும் இச்சா ஜிக்னாசு இதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவன் எவனோ அவன் ஜிக்னாசு அப்படி ஜிக்னாசு ஆன பிறகு குருமே அபிகச்சேத் இதெல்லாம் புரிஞ்சின்ற பிறகு உட்கார்ந்து நாங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வரவே சரி நீங்க நர்மதாக்கும் நதிக்கும் பக்கத்தில் இருக்க காலடி பூர்ணா நிதி எங்க இருக்கிறது கேரளா கீழே இருக்கிறது நர்மதா அங்க இருக்கிறது அங்க தேடிட்டு போனால நரேந்திரன் வந்து தட்சிண ராமகிருஷ்ணன் தேடிட்டு போனார்ல பால் பிரண்டன் வெஸ்ட் ஜெர்மன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தால ஏன் எங்க இருக்க இங்க திருவண்ணாமலை அப்ப காடு அது அங்கிருந்து தேடிட்டு உள்ளா வந்திருக்காத்து இந்த திருவண்ணாமலைக்கு பயங்கரமான காடு அந்த காலத்தில் நைன்டீன் பிப்டிக்கு ஓகே சோ அப்போ உனக்கு ஞானம் வேணும்னா எப்படி வேணா வரலாம் வரல ஓகே அதனால சாஸ்திரம் நமக்கு வந்தனும் ஏன் நம்ம குரு கிட்ட வரணும் இல்லையா எதுக்கு குரு கிட்ட வரணும் குரு வந்து ரொம்ப குரு ஏவ குரு ஏவனா கண்டிப்பா குரு அவசியம் ஓகே இதுக்கு இந்த சாஸ்திர விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வேணும் இப்ப வந்து எனக்கு சமஸ்கிருத தெரியும் அதனால எனக்கு தேவையில்லை நானே படிச்சுப்பேன் நோ பட்டனம் இது ஸ்ரோத்ரியம் அதுக்குனா தான் முடியும் அத வந்து என்ன சொல்றாரு கம்பல்சரி எஸ்பெஷலி இந்த விஷயத்துக்கு ஏன் சொல்றாரு வித்யாரண்ய சுவாமி ஒருத்தர் இருந்தார் வித்யாரண்ய சுவாமி அனுபூதி பிரகாஷன் ஒரு நூல் நிறைய பண்ணிருக்காரு நமக்கு நேரம் இருந்து ஃபியூச்சர்ல எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கிறது அனுபூதி பிரகாஷ் லைப்ரரியில் பெருசா இருக்கிறது சோ அதுல என்ன பண்றாரு வேதாந்தானாம் அநேகத்துவாத் வேதாந்தானாம் அநேகத்வாத் சம்சியானாம் பகுத்ததா சம்சியானாம் பகுத்ததா எனக்கு ஒன்று தெரியாது என்ன காரணம் முதல் காரணம் வேதாந்தான உபனிஷத்துல இருக்கிற நூல்கள் இருக்க ஏகப்பட்ட நூல்கள் இருக்கிறது என்னுடைய ஒரு சின்ன லைப்ரரியில நான் வச்சிருக்கேன் அதுல வந்து பல்லாயிரக்கணக்கான மணி டெக்ஸ்ட் புக் இருக்கிறது ஓகே அவ்வளவு நோண்டி அடிச்சுட்டு அதுக்குதான் நடு நடுவில் சாக்கு வச்சு ஒரு கேம்ப் கேம்ப் பண்ணி அதை கிராஸ் கோர்ஸ் பண்றதுல இது பத்தாயிரம்சியம் ஒரு ஒரு வாரமா ஒரு வார வரல இப்படியும்ஸ் ஜ காரணம் அப்படி சொல்லலாம் இன்னொரு இடத்துல வந்து மாயா இஸ் ஜகத் காரணம் பின் பேசலாம் இருக்கிறது அப்ப இங்க வந்து டீச்சர் அவசியம் நீ ஏதாவது படிச்சு வச்சுக்கோ இருக்கிறது இத விட ஒரு புக் டீச்சர் அவசியம் இதனால என்ன நீ படிக்க படிக்க என்ன வரும் இத படிக்க படிக்க என்ன வரும் தெரியுமா சந்தேகம் நிறைய வலுத்து வரும் ஓகே எப்பமே நீங்க அறிவு வர வர சந்தேகம் அது அறிவு வர வர நமக்கு ஒரு விஷயம் புரியும் தெரியாதது நிறைய தெரிஞ்சிருக்கு தெரியும் அதனால அதுக்காக வேத்திய அதிசூக்ஷம இது எப்படிப்பட்டது அதிசூக்ஷமே உனக்கு இருக்கிற இந்த ஜட வஸ்துவா இருக்கிற புத்தியில இதை புரிஞ்சுக்க முடியாது வல்லுவர என்ன சொல்றாரு நுண்ணறிவு வேணும் நமக்கு வந்து இதை பாருறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரேட்டு பரம்பரையா இருக்கிறது அதனால இது ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த அந்த பிரம்மனை கண்ணுனால பார்க்க முடியாது வாக்குனால பேச முடியாது சொல்றது அதை விளக்க முடியாது விளக்க முடியாது வார்த்தையினால இதை விளக்க முடியாத விஷயத்தை வார்த்தைகளால விளக்கி ஆகணும் உபநிஷத்தோட பிரச்சனை புரியுது அதோட குருவோட பிரச்சனையும் புரிஞ்சுக்கோங்க அப்போ வார்த்தைனால விளக்க முடியாத விஷயத்தை வார்த்தையினால விளக்கி ஆகணும் அத்தியாரோபம் அபவாதம் உலகத்திலே இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் கிடையாது இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஓகே அதனால இது கண்டிப்பா நமக்கு வந்தாகணும் சரி அப்போ இது குருமே அபிகச்சே சரி அப்ப என்ன செய்யணும் குரு என்ன செய்யணும் குரு என்ன செய்யணும்னா அவர் எப்படிப்பட்ட குருவா இருக்கணும் இவர் வந்து குரு கிட்ட போய் அடையணும் எந்த மாதிரி குரு இருக்கணும் அது போன வாரம் பார்த்து நம்ம அஞ்சாவது கொஸ்டின் ஒரு பாறையில் உட்காந்து எப்ப உன் புத்தியில வந்திருக்கோ என் புத்திலும் அப்படிதான் இருக்கும் நம்ம புத்தி மனுஷ புத்தி தோஷ புத்தி வச்சுக்கோ அதனாலியா இருக்கணும் அப்படிப்பட்ட குரு கிட்ட நம்ம போய் சேரணும் அந்த குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும் பிரம்மனிஷ்டனா இருக்கணும் பிரம்மனிஷ்டன் அத சொல்றத வாழ்க்கையில நடந்து காட்டக்கூடியவரா இருக்கணும் நம்ம ஊர்லயே பிராப்ளம் என்ன தெரியுமோ எஸ்பெஷலி நம்ம நாட்டோட ப்ராப்ளம் என்ன தெரியுமோ சொல்றபடி செய்ய மாட்டோம் நீங்க வீட்டிலையோ வெளியிலோ எல்லா இடத்துலையும் ஒரு வாரம் உங்க பயோடேட்டா எழுதி பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் நீ செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் நீ சொல்ற பாரு வாக்கு விட்டு அதை அதை ட்ரை பண்ணி பாரு என்ன ஒரு வார்த்தையும் புரியல புரிஞ்சுதான் சொல்றியா அது அப்படியே ஒட்டு மொத்தத்துக்கா சொல்றியா அப்ப இது என்னது அப்போ சொல்றத நம்ம காப்பாற்றணும் இங்க குரு லட்சணம் அப்படின்னா அவர் பாட்டி ஏதாவது சொல்லிட்டே போகக்கூடாது ஏதாவது அவர் வாழ்க்கையில வந்து கோபப்படக்கூடாது தண்ணி வச்சியா வைக்கவே இல்லை இறங்கின ஒண்ணு சத்தம் போட்ட அங்க ஸ் பண்ணாரு கிளாஸ் விட்டு வெளியே வந்தோன்னு அவரு வேற மாதிரி இருக்காரு கரெக்டா நமக்கு ஏற்கனவே வேதாந்தது நம்பிக்கை ரொம்ப சரத்த குறைவு எப்பவுமே அந்த பர்சனை பாப்போம் அவருக்கு இதுக்கு ஏதாவது சொல்றதுக்கும் ஏதாவது ஒத்துமை இருக்குன்னா அது இருந்தாலே நம்ம பாலோ பண்றதுக்கு யோசிப்போம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க பிரம்மன் இஷ்ட முதல்ல சொல்றபடி செய்யற ஆளா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்புறம் என்ன டோட்டல் இவருக்கு வந்து இந்த சங்கராச்சாரிய இருக்காரு அவருக்கு இந்த சன்னியாச அபரீதமான ஒரு ஈடுபாடு ஓகே பிரம்மனிஷ்டர் சன்னியாசி குரு அப்படின்றார் ஒரே போடு போட்டார் சும்மா சொல்ல ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாரு அப்படி இருந்தா முடியாது தெரியல ஒருத்திரே ரிட்டை கிளாஸ் இருக்கும் அப்பயும் எழுதிக்க மாட்டா இருக்கா சரி அப்போ இது கமிட்டட் லைஃப் இன்வால்வ் ஆகணும் அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டீங்க சிரவணத்துக்கு நம்ம வந்து அப்படியே வருவோம் அதுக்கப்புறம் இவருக்கு நிதி தியாசனம் வரும்போது வரும் எப்போ பையன் பேரெல்லாம் இருக்காங்க போறேன் அப்படி ஆனந்தமா நம்ம ஒதுங்கிடலாம் நமக்கு ஹெவி ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு புலம்பா வண்டனமா இருக்கவங்களா அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல டயத்தை என்ன பண்றதுன்னு தெரியல எவ்வளவு நடந்தா அந்த வீணா போன டிவி பார்த்து இந்த டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் என்ன விஷயம் புரியும் ஒரே கதையை மாத்தி மாத்தி போட்டு இருக்கான்னு தெரியும் இவ மாமியார் அவன் மாமியார் இது பண்றது அவ சம்பந்தி இவ சம்பந்தி பண்றது அவனை வந்து காலை வாரி விடுறது அற்புதமான டீச்சிங் நடக்கிறது அந்த இதுல சோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு வச்சுக்கோ புத்தி இருக்குன்னா மொத்தம் இருபது தொடரையும் ஒரு கால்குலேட் பண்ணி சம்மப் பண்ணி பார்த்தா ஒன்னும் இருக்காதுன்னு புரிஞ்சிடும் அவ்வளவு தூரத்துக்கு அறிவு கிடையாது பார்த்தா இல்ல பாப்பாங்களா காலையில இருந்து பத்து தொடர் பார்ப்பாங்களா வயசான காலத்துல கொஞ்சம் ராமஞ்சபம் சொன்ன சொன்னாரு எனக்கு எல்லாம் தெரியும் காலையில பண்ணிட்டேன் நான் நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியா இல்ல பண்ண முடியாது நீ இப்ப போய் ஒன்னும் சொல்லக்கூடாது கிளாஸுக்கு வர்றதே அபத்தமாயிடும் வரத்துக்கு அனுப்ப மாட்டேங்க அதனால சொல்லாம இருக்கிறது உத்தமம் அதுவும் பெரியவங்களுக்கு சின்னவங்க சொல்லக்கூடாது அதை வந்து அவமரியாது பிரேர் நீ பெரியவங்களை ஆகும்போது உனக்கு ப்ராஜெக்ட் ஒரு நோட்ஸ் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கல அதெல்லாம் தூசி தட்டி ஓ பிரம்மன் இஷ்டா அப்படி வரும் ஸ்ரோத்ரிய பிரம்மன்ஷ்டா இந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டாவோட டீச்சருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சருடைய ஒர்க் என்ன எக்ஸ்ட்ரா வந்து அவரை டீச் பண்ண வேண்டியிருக்கிறது அதனால சங்கரா என்ன சொல்றது தயா கிருபா அவர் வந்து பிரம்மன் சும்மா உட்காரலாம் மௌனமா உட்காரலாம் மௌனசாமி அங்க திருச்சியில மௌனசாமி இருக்காரு ஓகே தாயுமானவரோட குரு அவர் மாதிரி சும்மா உட்கார்ந்தால அப்படி ஏன் டீச் காலையிலிருந்து பன்னெண்டு மணி வரை உட்கார்ந்து எழுதிசரிய சமதமா தயாதி சம்பா குரு அப்படி அந்த குரு கிட்ட போய் நீ போய் சேரணும் அப்ப மூணு டைப் குரு இருக்காங்க பிரம்மனிஷ்ட குரு அதாவது ட்ரெடிஷன் பரம்பரையில வந்தவர் அதே சமயத்தில் தன் வாழ்க்கையில் அத நடத்தி காட்டுகிறவர் கொஞ்சமாவது பண்பு இருக்கிறவர் அப்படிமே இந்த காலத்துக்குற செய்யலாம் கூட பிரம்மத்தை அயம் த பிரமன் அவர் சொல்லலன்னா கூட இங்க பாரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்படி அதனால ஒழுங்கா அப்படி நட அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரோத்திரிய குருவா செலக்ட் பண்ண மூணாவது குரு பிரம்மன் இஷ்ட குரு அவர் வந்து டீச்சிங் பண்ண முடியாது ஓகே அவர் வந்து இந்த மேத்ஸ் இவரெல்லாம் இருக்கா இல்லையா பெரிய பெரிய ராமானுஜர் ஜீனியர்ஸ் ஓகே அவங்க வந்து இந்த ஜாதி பிரசனை மாதிரி யோக பிரச்சனை அவங்களா யோக பிரச்சனை முந்தின வாழ்க்கையில நல்லா இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு வயசு முடிஞ்ச காலத்துல வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாமல் ஜீவன் முக்தன் முன்னாடி ஆயுள் தேர்ந்து போச்சு வந்து படருக்குன்னுபடிச்சுன்னா அவர் அடுத்த ஜென்மா அதுவே என்ன சொல்றது கெட்டு போக மாட்டான் நெக்ஸ்ட் நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல குடும்பத்துல போகிறதுக்கு வழி பண்ற குடும்பத்துல அந்த ஆளு கண்டினியூ பண்ணுவான் அப்போ அவன் வந்து அவனுக்கு குரு குரு தேவையில்லை ஏற்கனவே அந்த சம்ஸ்கார வாசனா அவன் வந்து ஞானியா இருக்க முடியும் ஓகே இது வந்து ரேர் எங்கயோ ஒரு காலத்துல செஞ்சு ஆகணும் டெபினட் அதனால அவன் வந்து இது செய்யறதுக்கு அவசியம் இல்லை அப்ப பிரம்மன் ஆல்சோ டீச் பண்ண முடியாது அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து பவித்திரமா பலவிதமான அந்த அனுஷ்டானத்தோட இருக்கிறார்களோ அவர்களுடைய போட்டோ வச்சுட்டு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் ஆனா அவங்களுடைய உபதேசம் பண்ண முடியாது அவங்களால பண்ணவும் முடியாது ஓகே டைரக்டா வந்து ஆத்மா பிரம்மன் சொல்லிடுவாங்க அது எப்படிப்பட்டது என்ன இருக்கிறது அப்படிலாம் சொல்ல தெரியாது சொல்றதுக்கு அவங்கள அவசியம் இல்லை அவங்களுக்கு அதனால அவங்களுடைய குரு அப்படிப்பட்டது பிரம்மணிஷ்டனா இருக்கணும் பிரம்மணி கிடைச்சா இது மூணு இருக்கணும் பண்ணது அதை விட்டு குருவா இருக்கணும் அதை விட்டுட்டா பிரம்மன் இஷ்ட குரு நாலாவது குரு கிட்ட போக வேண்டாம் வீட்டில இருந்தால இந்த குரு விஷயம் இப்போ நான் போற சிஷ்யன் அவன் எப்படிப்பட்ட மனோ மனோ நிலையில போனோம் நம்ம வீட்டுக்கு வாங்க சொல்லி கொடுங்க இந்த பிரம்ம வித்தியாச நடக்கவே நடக்காது காலத்திலையும் இந்த வேதாந்த மாத்திரம் மீது எல்லா சப்ஜெக்டும் உண்டு ஓகே இப்ப யோகா கூட போய் நிறைய டிபார்ட்மெண்ட் போய் தனித்தனியா இண்டிவிஜுவலா கிளாஸ் எடுத்திருக்கேன் அண்ணமயம் இது நீ தான் போய் சேரணும் டீச்சர் கிட்ட ஓகே டீச்சர் கிட்ட எப்படி போனோம் எப்படி போனோம்னா சமித் பாணிகி அப்படி ஒரே வார்த்தையில உபநிஷன் சமித் பானிகி சமித் பாணிகி சமித் கோமத்துக்கு அந்த இதுலயா விறகு இருக்கா அந்த குச்சி அதுக்கு பேர் சமித் அது அந்த சமித் பாணி அந்த பாணி அர்த்தம் கை ஓகே கையில எடுத்துட்டு போறது தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி அப்படி இல்ல தண்டம் அது இல்ல ஓகே தண்டபாணி தண்டபாணி அந்த கோல் உம் கோல் கை கொண்டு வாழ் அப்படிங்கிறார் பாரதியார் கோல் கை கொண்டு வாழ் தடியோட அதுதான் எம்ஜி எம்ஜிஆர் வந்து எல்லாரும் கையில கத்தி வச்சுக்கோங்க அப்படின்றாருமா கோல் கை கொண்டு வாழ் தடி தடியோட வச்சிருக்க தண்டபாணி முருகன் ஓகே சக்கரபாணி சக்கரபாணி சக்கரபாணி ஸ்ட்ரீட் இது சக்கரபாணி என்னது சக்கரம் விஷ்ணு சக்கரம் வச்சிருக்கவர் கையில வச்சிருக்கவர் சக்கரபாணி ஓகே கோதண்டபாணி கோதண்டராமர் யாரு சொல்ல கோண்ட தடுக்கிறது வேத்தர அடிக்கிறது சாட்டை வச்சிருக்க கையில ஒரு சாட்டை வச்சிருக்காரு பகவான் யாரு ஸ்ரீ கிருஷ்ணா ஒழுங்க ஒரு அடி இந்த பக்கம் அபயம் இப்படி அடிச்சு கிளாஸ் கூட்டிட்டு வந்து அபயம் புரியா அப்படி வச்சிருக்காரு அதனால இங்க என்ன சொல்றாரு இந்த சமித்து இன்டிக்கேஷன் வந்து பக்தி சிரத்தையை குறிக்கிறது இந்த சமித்து இன்டிக்கேஷன் பக்தி சிரத்தையை குடிக்கிறது இப்ப ஆறாவது கேள்வி எப்படிப்பட்ட மனோநிலையில போகணும் நம்ம ஒரு கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆறாவது எப்படிப்பட்ட மனித பாணியோட போனோம் சிஷியனுடைய மனோநிலை எப்படி இருக்கணும் நம்பர் ஒன்னு வந்து இருக்கணும் குரு கிட்ட போகணும் நம்பர் த்ரீ சேவா மனப்பான்மையோட செல்லணும் நாலாவது வினயம் பணியோட இருக்கணும் ஓகே இந்த நாலு விஷயம் மாத்திரம் இருப்போம் சமித் பாணி இண்டிகேஷன் நாலு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்காது அது பிறகு பார்க்கலாம் என்ன பகவான் கீதையில சொல்றார் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஸ்ரத்தோ ஸ்ரத்தையா புரிஞ்சுக்கணும் ஸ்ரத்தையை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஓகே சின்சியாரிட்டி ஓகே எது சொன்னாலும் ஒரு ஒரு அம்சம் தான் சொல்ல முடியும் ஓகே ஸ்ரத்த நம்பிக்கை விசுவாசம் ஓகே இப்ப வந்து இங்க வந்து என்கிட்ட ஒரு கடிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இங்க ஒரு கடிகாரம் இருக்கு அந்த காரணம் இருக்கவங்க ஓ குரு சொல்றார் கெடிகாரம் இருக்கு நம்பிக்கை ஆனா பார்க்கலை ஓகே ஸ்ரத்த இருக்கு ஏ குரு போய் பேச மாட்டார் அந்த கெடிகாரம் இருக்கிறது நான் பார்க்கலை ஓகே ஆனா சப்போஸ் இதை பார்த்துட்டோம் இங்க வந்து பார்த்துட்டோம்னா அங்க சிரத்த தேவையில்லை அங்க விசுவாசம் இது விசுவாசம் நம்பிக்கை பாரு இது கெடிகாரம் இதை பார்த்த பிறகு சொல்லல பார்க்காத விஷயத்துக்கு இங்க வச்சுட்டு அங்க தெரியலாரம் இருக்கு அப்ப நம்ம பார்க்காத விஷயம் ஆனா டீச்சர் சொல்றாரு அது இருக்குன்னு அப்ப அங்க சிரத்த தேவை இத பார்க்கிற வரைக்கும் எனக்கு சிரத்த போகக்கூடாது ஓகே அப்ப சிரத்தனா சின்சியரிட்டி விசுவாசம் நம்பிக்கை ஓகே நம்பிக்கை அவரோட மேல முழு நம்பிக்கை இருக்கணும் அவர் சொல்லிட்டார்னா எல்லா விஷயத்திலும் இருக்கணும் வேதாந்தத்துக்கு எல்லா வித்தைக்குமே சிரத்தை வேணும் ஓகே சிரத்தை வந்து சாதாரண விஷயத்துக்கு கொம்பு கம்பு கூட வேணும் ஓகே சிரத்தை எஸ்பெஷலி வேதாந்தத்துக்கு வேணும் ஏன் வேணும் இது அதிசூக்ஷமம் ஓகே அதனால ரொம்ப சிரத்தையோட இருக்கணும் ஸ்ரத்தையோட இருக்கணும் ஓகே சின்சியரிட்டியா இருக்கணும் சரி அப்போ இந்த சிரத்தை வந்து நமக்கு ஞானத்தை சிரவணம் கேட்கும்போது ஞானம் நமக்கு கிடைக்கிறது ஓகே சரி அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த சிரத்தையை மூணு சிரத்தையா பிரிக்கலாம் மூணு விதமா பிரிக்கலாம் எப்படி சொல்லலாம் கூஸ்ரத்தா ஆசிரத்தா ஸ்ரத்தா குருட்டு ஓகே சில நீங்க சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது அப்படியே நம்பணும் இங்க வேதாந்தத்துல நம்ப சொல்ற கேள்வி கேள் நூறுதரவு கேள் திருப்பி கேள் எவ்வளவு வரைக்கும் கேட்கணும் புரியற வரைக்கும் கேட்கணும் விடப்படாது அன்னைக்கு சொன்னீங்களே திருப்பி கேட்கணும் ஓகே கேட்டுட்டே இருக்கணும் ஓகே அது அப்படி இருக்கணும் குருட்டு சிறதால அப்படியே நம்புன்றது கிடையாது நிறைய இடத்துல பிலீவ் தான் நிறைய இயக்கங்கள் போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க ஒருத்தரை தான் நம்பணும் வேற எந்த பக்கம் டிவியன் ஆகக்கூடாது வெளியில போகக்கூடாது வெளியில போச்சுன்னா அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும் இன்செக்யூர் அங்கெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் போட்டு இருக்கக்கூடாது நீ எப்ப மடக்கி மடக்கி வச்சிருக்கியோ ஒரு நாள் எஸ்கேப் ஆகிடும் அதனால அசிரத்தா இருக்கக்கூடாது அதுக்கு என்ன ஓகே எது சொன்னால குரு சொன்னா இவர் ஒண்ணு செய்வார் இவர் ஒண்ணு சொன்னாலும் அவர் ஒண்ணு செய்வார் அது அசிரத்தை குருட்டு வெரிக்கூடாது சொல்லுக்கு செயலுக்கு சம்பந்தம் இருக்கணும் குருட்டு தேவையில்லை அசிரத்த தேவையில்லை அப்போ இங்க என்ன வரும்னா நமக்கு குருவோட உபதேசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறையும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் என்னத்த தேவை நம்ம வந்து நீ சம்சாரி யூ ஆர் திராப்ளமேட்டிக் பர்சன் உனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும் இப்ப ஜோசி வச்சுங்க உனக்கு இப்ப ஒரு ப்ராப்ளத்துல மாட்டேன் இருக்கா சொல்ற இது எப்ப தீரும் இப்ப நான் ஒண்ணு எதிர்பார்த்து இருக்கேன் அதுவும் கரெக்டா சொல்லிட்டேங்க மெட்ராஸ்ல இருந்துட்டு ஒண்ணு எதிர்பார்த்து இருப்போம் ஒண்ணு ஏமாந்துருப்போம் ஓகே சில ப்ராப்ளம் இருக்கும் காமன்ைக்காலஜி காமன் சைக்காலஜி அது கிடையாதுக்கும் நம்ம வாழ்க்கையில டே டு சம்பந்தமே இருக்காது நான் காலையில இருந்து ப்ராப்ளம் இருக்கிறது ஏதோ குறை இருக்கிறது ஏகப்பட்ட குறை இருக்கிறது புரிஞ்சுன்னு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா என்னை பத்தி நான் வர அப்பப்ப உங்ககிட்ட வரணும் எனக்கு தெரியுதுதான் நீ அது தெரியதா தெரியுது இறக்கி குரு சாஸ்திரத்தினுடைய புத்தியில சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா இவர் லைஃப் அதனால சமிப்பாணிகி ஸ்ரத்தாவான் இண்டிகேஷன் செகண்ட் பக்தி வேணும் ஓகே பக்தி வந்து பக்தி குறிக்கிறது சமைத்து வந்து பக்தி கூடாது நம்ம யாரு கிட்ட பக்தி வச்சிருக்கமோ நேசம் வச்சிருக்கமோ அவங்க கிட்ட தான் நம்ம மனம் திறந்து பேசுவோம் ஓகே யாரும் ஒருத்தர் மனம் திறந்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சந்தேகம் போகும் ஓகே கவர் பண்ணிடக்கூடாது ஓகே அதனால கபடமா இருக்கக்கூடாது மனசு ஓப்பன் மைண்ட் இருக்கணும் ஓப்பன் மைண்ட் அட்லீஸ்ட் குரு கிட்டையாவது ஓப்பன் மைண்ட் இருக்கணும் இல்லையா ஒரு ஆளாவது கிடைக்காது உலகத்தில் எல்லாம் என்ன தவிர என்ன நான் அயோக்கியனா இருந்தா உலகம் முழுக்க என்ன ஸ்டேட்மெண்ட் அது உங்களுடைய பேசுவோம் பல வார்த்தைகள் இருக்கு அறிவு கட்ட அவனு பிறந்தவனே அப்பா புள்ள எத்துட்டுற அதேதான் சேம் பி கேர்ஃபுல் அதனால இங்க மனம் திறந்து பேசணும் ஓகே எப்ப பேசுவோம் எப்ப பக்தி இருக்கிறதோ அங்கதான் பேசுவோம் சாதாரண லௌகிகளையே நம்ம சொல்லுவோம் எங்க சொல்லுவோம் ரெண்டு இடத்துல போய் பேசக்கூடாது டாக்டர் கிட்ட வக்கீல்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் லௌகிகத்துக்க சொமா இதான் இவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயத்தை சொல்றோம் அங்க வந்து குரு கிட்ட ஓப்பனா வெட்கத்தெல்லாம் விட்டுட்டு அளவுக்கு சக்தி கொடுக்குறேன் வா உனக்கு வந்து இது இல்லாம வெறுமன குழந்த மேனிக்கு வாந்த மேனிக்கு வாது இவருடைய பவர் முழுக்க அந்த துரியோதன் மேல அப்படியே பட்டெடுத்துனா சக்தி ஏன்னா அத்தனை தபஸ் இதுல இருக்கிறது இல்லையா அத கரெக்டா அந்த பக்கம் போகும்போது கிருஷ்ணா இந்த பக்கம் பப்பி ஷேம் ஷேம் அதனால வந்து வாழையில அங்க வச்சிருந்தான் தொடக்கி இந்த பக்கம் ஆஃப் அங்கதான் பலகீனமா அடிச்சுட்டா பீம் பிரேடுதான் அதை மாத்திரம் அங்க இல்லான்னு வச்சுக்கோ வச்சுக்கோ எவன அடிச்சுக் கொள்ள முடியும் துரியோதன பிரேட்தான் அதுல இருந்து என்ன தெரியுது போகும்போது இவர் ஓபன் மைண்ட் இருக்கணும் ஐயோ குரு தப்பா நினைச்சிடுவாரோ நம்மளை பத்தி இப்படிலாம் நினைச்சிடுவாரோ ஒண்ணு அப்படி நினைச்சாருன்னா அவர் குரு கிடையாது இருந்தா தான் அந்த கேஸை வந்து கரெக்டா கிளியரா பண்ண முடியும் என்கிட்ட ஒரு திறந்தா வாய தொடர்ந்து பேசவே மாட்டான் இப்படி சொன்னா எப்படி எப்படி நடக்கும் ஒன்னும் நடக்காது ஓடியா போக வேண்டியதான் அதனால சமித் பான்னைக்குன்னா இதுல வந்து சில பேர் பேசுவான் பில்டர் பண்ணி தன் விஷயத்தை மாத்திரப்பான் சில பேருக்கு எப்படின்னா குரு ஏற்கனவே நம்ம சில கன்குளூஷன் பண்ணி வச்சிருப்போம் அது படி சொன்னார்னா இவர் கரெக்ட் ஏற்கனவே கன்க்ளூஷன் படிச்சது கேட்டது அங்கங்க போனதெல்லாம் இருக்குல்ல மண்டல சேர்த்து வச்சிருப்போம் அதுல இவர் சொல்றாருன்னா இன்னைக்கு கரெக்டா சொல்றாரு அவனுக்கு உபதேசம் எல்லாரு அதனால முதல்ல வந்து எழுதின எடுக்க வேண்டியிருக்கும் கலைச்சு அதுக்கப்புறம் புதுசா பண்ணணும் அப்ப மண்டே தொடர்ந்து உள்ளுக்குள்ள சொருகிறதுக்கு நீ ஓப்பன் மைண்டா இருந்தா தானே உள்ளரை ஏதாவது போகும் இல்ல ரிவர்ஸ் ஆகிடும் ரிஜெக்ட் ஆகிடும் புரியுதான் அப்போ ஓப்பன் மைண்டோடும் ஓப்பன் ஆர்ட் வேணும் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் ஓப்பன் மைண்டோட பேசு கபடம் இல்லாம பேசு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச அதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த வேதாந்த ஜானத்துக்காவது தன்னை பத்தி டோட்டலா சொல்லணும் புரியலாம் கம்ப்ளீட் அப்படி எப்ப வரும் பக்தி இருந்தா தான் அந்த அத சமிப்பானது அதை குறிக்கிறதுல சேவை உங்களுக்கு அதுவும் தெரியாது ஒரு நாள் ஒருத்தர் பண்ணி போடுதல் வீட்டில் நிறைய பேருக்கு கலர் கலரா இருக்கிறது ரெடிமட் சேவையே இருக்கிறது இப்ப அதையாவது பண்ற ஒண்ணும் கிடையாது ஒரே ஐட்டம் டிஃபன் நாலு ஐட்டம் இருக்கிறது அதுக்காக டைவர்ஸ் பண்ண முடியுமா என்ன நீ எப்ப பார்த்தாலும் அந்த வீணா பண்ண இட்லி சப்பாத்தி போடுற நீ அந்த ஹோட்டல் காரணையாவது கட்டிட்டு ஆடுறேன் அது எப்படியாது இது சேவா சர்வீஸ் சேவா பண்ணணும் ஏன் ரெண்டு விஷயம் இருக்கிறது சர்வீஸ் பண்ணும் குரு கிட்ட கெட்ட போக முடியும் முன்னாடி சொன்ன அவர் பிரம்ம நிச்சயம் தெரிஞ்சு போயிடும் சிலரை பல நாள் ஏமாற்றலாம் பலரை சில நாள் ஏமாத்தலாம் எல்லாரையும் எப்பயும் ஏமாற்ற முடியாது அதனால என்னைக்காவது இருந்து அவருடைய சொரூப்பம் வெளியில வந்துடுமே இல்லையா அப்படியே எவ்வளவு நேரத்தை மூடி மறைச்சு இருக்க முடியும் பக்குன்னு வெளியில வந்துடும் அதனால குரு கிட்ட போறது முதல்ல இவர் பிரம்மனிஷ்டனா ஸ்ரோத்ரியனான்னு கண்டுபிடிச்சுள்ள ஈசி ஓகே செகண்ட் விஷயம் நமக்கு நம்மளுடைய சொத்து ஒண்ணு இருக்க ஆணவம் அகங்காரம் ஈகோ அது டவுன் ஆகணும் அது டவுன் ஆகத்தான் வேதாந்தம் புரிய ஆரம்பிக்கும் ஆபரேஷன் கிடையாது ஓகே சுகர் இருந்தா ஆபரேஷன் கிடையாது சொல்லுவாங்க இது வேதாந்த ஆபரேஷன் அகங்காரம் கர்வம் ஜலஸ் இதெல்லாம் இருந்தேஷன் வேதாந்த நடக்காது அப்ப நமக்கு வரவே சார் இந்த சேவா பண்றது மூலயமா இது குறையும் குரு வசிஷ்டா பார்க்கும் போதும் செப்பல் எல்லாம் கட்டிட்டு ரதத்திலிருந்து இறங்கி வெறுங்காலோட குரு குலத்துக்கு போவோம் இதுக்கு போவான் பெரிய ராஜாதி ராஜன் ஓகே துஷியந்தன் பெரிய சரித்திர போகும் அந்த மரியாதையோட போகணும் போகணும் அமானித்துவம் அதம்பித்துவம் தம்பித்துவம் போகணும்னா நம்முடைய கர்வம் போகணும்னா நமக்கு குரு சேவா வேணிக்கும் போது அந்த லெட்டினை போய் கைவிட்டுவாங்க நான் யாரு தெரியல ஐஏஎஸ் முதல்ல நீங்க ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா ஐஏஎஸ் ரிட்டையர்டு பர்சனு வந்தாங்கன்னு வச்சுக்கோ பாத்ரூம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அவர் அங்க இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு வார் சோ அதனால நீ எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம் ஓகே குரு கிட்ட வரும்போது எல்லாத்தையும் செருப்பெல்லாம் கைட்டிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் கைட்டு ஓப்பன் மைண்டடா வரணும் நெக்ஸ்ட் அதோட கண்டினியூட்டி வினயா பணிவு பணிவு வேணும் சோ சோ இந்த இன்டலெக்சுவல் ஹியூமிலிட்டி இருக்க ரொம்ப அறிவியல பணிவு வேணும் நம்ம அறிவியில பணிவு வேணும் வித்தியார்த்திக்கு இருக்க வேண்டியது அவனுக்கு அது இல்ல வின வேற வினயம் பணிவு பணிவு ரொம்ப கஷ்டம் நமக்கு சக்தி இருந்து அறிவு இருந்து திறமை இருந்து பணம் இருந்து அழக இருந்து பணிவு வர்றது கஷ்டம் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தாலே பணிவு போயிடும் ஓகே பணிவு இருக்கணும் பணி வேணா கோழை கிடையாது கோழத்தானம் கிடையாது நான் வச்சுக்கணும் நிறைய பேர் பணி வேண்டது கோழத்தனம் கோழத்தானம் கிடையாது தைரியமா பேசலாம் ஆனா பணிவோடு இருக்கணும் தைரியமா பேசலாம் பணிவோடு இருக்கணும் ஓகே அதனால பணி பணி நமக்கு ஒரு ஒரு ஆளு கிட்ட காது கொடுக்கணும்னா நமக்கு பணிவு இருந்து முடியும் ஓகே வீட்டுல எல்லாம் எப்படி பேசுவாங்க யாரு யாரு பேசிங்கன்னா அங்க ஒரு மாயாஜாலம் நடக்கும் பேரலா பேசி பார்லிமெண்ட் ஓகே லோக்கல் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல அப்படிதான் அது ஒண்ணு பேசும் எனக்கு என்ன தூரக்கிறது அப்படின்னு சொல்லி யாரு கேட்கறதுலா நடந்து அவ்வளவுதான் அது கடவுள் சக்தியில அதனால வினயம் இது வித்யார்த்தி இத கீதா பகவான் என்ன சொல்ற ரொம்ப பியூட்டிபுல்லா இதெல்லாம் சம்ம பண்ணி சொல்றார் தத் வித்தி பிரணிபாத்தேனே சேவையா உபதேக் ஞானின தத்துவ தரிசிபிகி அப்படின்னு சொல்றார் தத் வித்தி ஏ அர்ஜுனா தத் வித்தி அறிந்து கொள் அந்த ஞானத்தை எப்படி அறிந்து கொள் அப்படின்னா சமிப்பானிகி அப்படின்னா அர்த்தம் நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்றது அரைகண்ட முடியாது நமஸ்காரம் பெண்ட் ஆகாது நமஸ்காரம் பண்ண அங்க பீஷ்மாச்சாரி இருக்கிறான் போய் நமஸ்காரம் பண்ண முடியாது துரியோதன ஆப்போசிட் சைட்ல இருந்து தர்மபுத்தர் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி பீஷ்மாச்சாரி காலில் நமஸ்கார பண்ண நம்மளுடைய கல்ச்சர்ல நமஸ்காரம் பண்றதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்முடைய பணிவு வரணும் ஓகே கோயில் நீங்க போய் சுத்திட்டு வந்தீங்கன்னா துவஸஸ்தம்பம் இருக்கும் துவசஸ்தம்பம் ரோடு மாதிரி இருக்கும் அது நிறைய பேர் போயிட்டு வந்து நமஸ்கார பண்ணும் நமஸ்கார நேத்துக்கு எங்க போனோம் திருப்பதி போனோம் நேத்துக்கா முந்தா திருப்பதி போன ஒரு அம்மா வந்து சாஸ்டாக நமஸ்காரம் பண்ணிடுது தெரியல கிராமத்துல இருந்து வருது ரூரல் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கு போட்டு இந்த கை பலம் இல்லைன்னா அஸ்டாங்க நமஸ்காரம் பண்றது எக்ஸசைஸ் அது ஓகே அதனால சாஸ்தாங்க நமஸ்காரம் ஏதோ ஒரு நமஸ்காரம் சோ நமஸ்காரம் பண்றது சில பேருக்கு ஸ்ட்ரிப் நெக் ஸ்ட்ரிப் இந்த சர்விகல் பெயின் இல்ல நமஸ்காரம் பண்ண சில குழந்தைங்களா ஏ இது இந்த அம்மா நமஸ்காரம் பண்ண சுவாமிங்க நமஸ்காரம் பண்ண இந்த அம்மா நமஸ்காரம் பண்ணது அதிக்கு பிறந்தது எப்படி இருக்கும் அதுவும் புளியா தான் இருக்கும் பூனையா இருக்கும் தேவைடுதுனாலணா கொடுக்குற அப்படி இல்லை நீ கொடுத்து நீ நமஸ்காரம் பண்ண உனக்கு பெண்டை உனக்கு நல்லது அதனால பிரணிபாத்தே நமஸ்கார பண்ணி கேள்வி கேள் அப்படின்றார் எப்படி கேட்கணும் கபடம் இல்லாம கேட்கணும் படிச்சு வச்சிருக்கேன் ஏகப்பட்டது ஓகே அது இவர்கிட்ட போட்டு காட்டுவோம் இவருக்கு தெரியுதான் பார்ப்போம் அப்படி பண்ண கேள்வி கேட்கறது சந்தேகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும் புரிஞ்சுக்கிறதுக்காக சரி ஒரு தடவை நமக்கு சரியா ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோ விடப்பட நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும் ஏன்னா எனக்கு எப்ப நான் நிறுத்த முடியும் வாக்கியம் யுக்தி அனுபவம் இது மூணும் நமக்கு ஒத்து வரணும் அது வரைக்கும் கேள்வி ஓகே ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூணு ஒத்து வரணும் அது வரைக்கும் கேட்டுட்டா இருக்கணும் அதுக்கப்புறம் சமித்து பாணி இன்டிகேஷன் சேவையா இங்க சொல்றார் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றார் சேவையா சர்வீஸ் பண்ணு போய் ஓகே எப்ப எதுல முடியுமோ அந்த சர்வீஸ் பண்ணு குட் அப்போ இது இதெல்லாம் சிஷியனுடைய பாவனை சமீத் பாணிகி அப்படி நடத்தோம் சமித் அது அந்த குச்சி எப்படி இருக்கணும் ஈரமா இருக்கணுமா காஞ்சி இருக்கணுமா நல்லா வளர்ந்து காஞ்சி இருக்கணும் அதாவது அக்னியில் போட்ட உடனே அக்னியில் போட்ட உடனே மூணு விதமா ஸ்டூடெண்ட் இருக்கு கற்பூரம் கறி வாழமட்டை இந்த கரியை வந்து ஊதி ஊதி கருவி கரியாக்கணும் கற்பூரம் வெச்சோட இதுவாக அது சுகபிரம்மம் சங்கராச்சாரியர் ஆதிசங்கர் அவ்வளவு தூரத்துக்கு வேண்டாம் வாழமட்டையா இருக்கிறது கூட குரு சொல்றதே அவரே கன்ஃபியூஸ் பண்றது வேதா அவர் வேதாந்தத்தையும் கன்ஃபியூஸ் பண்றது இப்ப சமைத்துன்னா ஈர சமைத்து கொண்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோன் ஊதி அங்க இருக்கலாம் அழுவான் இந்த ஹோமம் பண்றதுக்குள்ள எல்லாரும் ஆனந்த கண்ணீர்ல ஹோமம் நடக்கும் ஹோமம் பண்ண வந்த ரெண்டு இன்ஸ்டன் நீங்க புகை போடக்கூடாது ஓகே நெருப்பு மேல வந்துன்னா இதை பத்திக்கும் அதுல நெருப்பு கம்மியாகணும் புகையும் போடக்கூடாது எப்படி அவருக்கு எப்படி கண்டிஷன் பண்ண ரொம்ப கஷ்டம் ஒருக்கா பரணும் அப்போ dry stick இந்த விறகு குச்சி எது குறிக்கிறதுனா இவர் ரெடிமேட் அதாவது ரெடினஸ் ஓகே டோட்டல் கிளாஸ் அலர்ட் யுவர் மைண்ட் ஓகே டிவியன் மைண்ட் இதற்கு சமித் பாணி இண்டிகேஷன் ஓகே சமித் பாணி சோ, கையில வந்து எடுத்துட்டு போறது அது சாதன சதுஷ்டிய சம்பன அதிகாரி சமதமாதி சம தம அதெல்லாம் இருந்தது விவேக வைராகிய முமுட்சுத்துவம் எல்லா விதமான குவாலிபிகேஷனோட இருக்கிறவன் சமித்பானி இன்டிகேஷன் ஒரு சொல்லுக்குதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் லட்சணம் இந்த சமித் பாணின்ற ஒரு சொல்ல அடங்கியிருக்கிறது ஆக இத்தனை விஷயமா வந்து குரு கிட்டே வந்துட்டானா குரு என்ன செய்யணும் குரு என்ன செய்யணும் போய அப்புறம் பார்த்துக்கலாம் போயம் இல்ல அப்படி சொல்லக்கூடாது அவர் என்ன செய்யணும் இவ்வளவு சிறத்தையா வந்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஓகே கேட்டுட்டான் இல்லையோ அதனால எவ்வளவு தூரம் வந்துட்டான் இல்லையா நம்மளை நம்பி அதனால சொல்லிக் கொடுக்கணும்னு அடுத்த மந்திரத்தில் சொல்றது பதிமூணாவது மந்திரம் தஸ்மை ச வித்வானு உபசன்னா சம் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் புரோவாச்சதாம் தத்வத்தோ பிரம்ம வித்யாம் ஓகே இப்படி சிறந்த சிஷியனும் முன்னூதாரணமான சிஷியன் முன்னூதாரணமான குரு ரெண்டு பேரை மீட் பண்ணிட்டான் என்ன செய்யணும் உபதேசம் ஆரம்பிச்சாகணும் அவ்வளவுதான் அதனால பிரசாந்த சித்தாய பிரசாந்த சித்தாய சிஷி என்ன குறிக்கிறது சமகா சமக்கக எங்க கேட்டிருக்கோம் சமக்கக இந்த தத்துவ போதத்தை ஒழுங்கா படிச்சிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் இல்லையா அது சீடி இருக்கிறது பழைய உங்களுக்காக தனியா கிளாஸ் எடுக்க முடியாது யாரெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கீங்களா அந்த தத்துவ போதம்னு பேசிக் டெக்ஸ்ட் அது அதை வாங்கி ஒரு தடவை கேட்டுடணும் கேட்டுட்டா இதெல்லாம் ஈஸியா இருக்கும் சமக்க மனோ நிகிரகா சோ நிகிரக மைண்ட் மாஸ்டரி ஓவர் தி மைண்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் பிரசாந்த மைண்ட் ஓகே மனசு சஞ்சலம் இல்லாத மனசு ஓகே அதனால இப்ப மண்டேல இருந்து நம்ம அந்த மனசு சஞ்சலமா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்க போறோம் மண்டே டு பிரைடே யார் யாருக்கெல்லாம் முடியாததோ காலையிலயோ இல்ல சாயந்தரமோ வரலாம் சமான் விதாய சமான் விதா என்ன தமகா தமக தமக அப்படின்னா இந்திரிய நிகர கண்ட்ரோல் இருக்கணும் கேட்கறது எல்லாமே கரெக்டா இருக்கமா செக் பண்ணிக்கோ ஓகே அதனால இந்த பிரசாந்த சிந்தாய சமகா சமான் விதாய தமகா சமதமஹா இண்டிகேஷன் சாதன சதுஷ்ட சம்பன்ன அதிகாரினா விவேக வைராகிய முமுக்ஷுத்துவம் சமதமாதி இது எல்லாத்தையும் இருக்கிற முமுட்சுத்தோட வந்த ஜிக்னாசு அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் சம்மேக் உபசன்னாய சம்மேக் உபசன்னாய முன்னாடி சொன்னது முறைப்படி சிரத்தையோட அவன் குருவை அணுகியிருக்கிறான் குருவை அணுகி சரியான முறையில கேட்கணும் ப்ராப்பரா அவனுக்கு எப்படி இருக்கிறது முன்னாடி என்ன சொன்னோம் சக்தி பக்தி அந்த முறையோட போனோம் அப்படி சம்மேக் உபசன்னாய சரியான முறையில் குருவை போய் அடையணும் அந்த குரு எப்படிப்பட்டவாறு வித்வான் சோத்ரி பிரம்மனிஷ்ட குரு ஆத்மஜானி பண்டிட் ஓகே பண்டிட் சான்ஸ்கிரித் பண்டிட் இல்லை புத்திமான் புத்திமான் என்ன அந்த ஆத்ம வித்யா தெரிந்தவர் அவர்கிட்ட போயிடும் வித்வான் குரு பிரசாந்த சித்தாய சமான் விதாயில் குரு ஐடில் சிஷ்யா ரெண்டு பேர் சேர்ந்தனுக்கு டீச்சர் உபதேசம் பண்ணணும் டீச்சிங் என்ன டீச்சிங் பிரம்ம வித்யா பிரோவாச்ச பிரம்ம வித்யாச்சான அதை உபதேசம் பண்ணிக்கணும் பிரம்ம आत्मा, ஜமா परमात्मा, ஐக்கிய ஞானத்தை உபதேசம் பண்ணணும் எப்படி உபதேசம் பண்றது தத்துவவதகா தத்துவவதா கரெக்ட்லி ஓகே சோ சிஸ்டமேட்டிக்லி டீச்சிங் ஓகே முறையா சரியா புரியும்படியா படிப்படியா படிப்படியாது ஏறி போனோம் இல்லையா அது மாதிரி படிப்படியா உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிடுக்கணும் தத்துவ போதத்தில் படிக்கிற மாதிரி அந்த காஸ்மிக் அண்ட் டோட்டல் அண்ட் இண்டிவிஜுவல் எப்படி கனெக்ஷன் அதெல்லாம் பொறுமையா சொல்லிக் கொடுக்கணும் அந்த வித்யா எப்படிப்பட்ட டீச்சிங் ஏன அக்ஷரம் புருஷம் சத்தியம் வேத அவன் புரிய வைக்கிறது அந்த பிரம்மத்தை புரிய வைக்கணும் எப்படிப்பட்ட பிரம்மன் அது சத்தியம் அல்டிமேட் ட்ரூத் எது அல்டிமேட் ட்ரூத்தோ அதை பத்தி சொல்லிக் கொடுக்கிறது அக்ஷரம் பிரம்ம அக்ஷரம் பிரம்ம என்ன சொன்னது எத்த தத்தரேயம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் எங்க கேட்ட மாதிரி இருக்கோம் இது தொடர்ந்து வரும் ஓகே இந்த ஆறாவது மந்திரத்தையாவது மனபானமா வச்சுக்கணும் அப்படிப்பட்ட அக்ஷரம் பிரம்மம் அக்ஷர பிரம்மத்து விளக்கம் அது ஆறாவது மந்திரம் புருஷம் புருஷம்ர் எல்லா இடத்திலும் எது இருக்கிறதோ அதுதான் அதுக்கு என்ன சொல்றதா சர்வம் எது புருஷகா எல்லா இடத்திலும் பர்வைடு பண்ணிருக்கிறது எதுவோ அது புருஷகா அப்படிப்பட்ட பிரம்மன் பரவித்யா அந்த பரவித்யா எல்லா இடத்திலையும் இருக்கிறது இப்ப இப்ப எல்லா நகையிலையும் பர்வைடு ஆயிருக்கிறது எது இருக்கிறது எல்லா இடத்துலையும் நீக்க மரம் ஆபரணத்துல என்ன இருக்கிறது தங்கம் இருக்கிறது எல்லா சேர் பர்னிச்சர் எல்லா பெஞ்சிலையும் எது பரவி இருக்கிறது மரம் ஊட்டு மரம் அத்தனை எஃபெக்ட்லையும் காஸ்ட் எது பரபிரம்மம் அந்த பரபிரம்மம் அப்படிப்பட்ட பிரம்மம் புருஷம் அக்ஷரம் சத்தியம் அந்த பரபிரம்மம் அழியாத பிரம்மம் அது பராவித்யா அப்படிப்பட்ட பராவித்யாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு கிட்ட போனோம் அந்த குரு மிக மிக அவசியம் அந்த குரு எப்படி முறையா அவரு உங்களுக்கு டீச் பண்ணுவாரு அப்படின்றத அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன் அத்தியாய துவங்கிறது உபதேசம் துவங்கிறது அடுத்த அத்தியாயத்திலிருந்து இது என்ன பண்ணியிருக்கோம் முறையா இது டீச்சர் என்ன குரு என்ன எதுக்கு போனோம் படிச்சு நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து உபதேசம் ஸ்டார்டிங் எப்போ எப்பயோ கேட்க கேள்விக்கு நெக்ஸ்ட் செக்ஷன் உபதேசம் அந்த பராவித்யா பரபிரம்ம வித்யா அக்ஷர வித்யா ஸ்டார்டிங் ஆகிறது அடுத்த செக்ஷன் வந்து நமக்கு அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கும் ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதட்ச பூர்ணசிய பூர்ணமதாய वा वशिष्य ओ शा शाति हरी ओं श्रीगुभ्यो नम हरी ओ